सर्वं யன்மாத்திரோோ மாஹம்ிரரா அக்கணம் மே அமேஷு धर्मास्ते சன் ோனா அஞ்சாவது ண்டித்தம் விதீயே तत्थ पुरीशंद्धवतीं। तत्थ पुरीशंद्धवतीं। यो ாத்துோ மன்சத்தன்மனாபீத்தே விதீய ாத்துன்மூத்தம் போ மோோயோ சாண்தேஜோஷித்தம் தவி திபவத்தோ மோனி வாம் சோமியமன ஆோமய பிரணோமயீ வாகி பூயேவ மாகவான் தோமேதிஹோ முதல் கண்டம் ஏகவிஜானேன சர்வவிஜ்ஞான பிரதிஜையை பண்ணியது ஒன்றை அறிந்தாலே எல்லாவற்றையும் அறிந்ததாகும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தது பிறகு அந்த ஒன்று என்ன என்பதை இரண்டாவது கண்டம் விளக்கியது அந்த ஒன்று சத்பிரம்மன் அந்த சத்பிரம்மனிடத்திலிருந்து தான் இந்த சத்பிரமன்தான் காரணம் அதனிடமிருந்து இந்த காரியமான ஜகத்து உண்டாகியிருக்கிறது அதை சொல்கிற விதம் இந்த உபனிஷத்தில் ஒரு விதமாக இருக்குது மூன்று பூதங்கள் அதிலிருந்து தோன்றின சூக்மபூதங்கள் அது போட்டுக்கணும் சூக்மபூத சிருஷ்டி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது கண்டத்தில் சூக்மபூதத்ரய சிருஷ்டி உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் பூதத்ரய காரணம் சத்பிரம்ம மறக்கப்படாது அப்புறம் மூணாவது கண்டத்தில் ஸ்தூல பூதம் சூக்ம பௌத்திகத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த பஞ்சஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் எல்லாம் நாம் மனசில் புரிஞ்சுக்கணும் சூஷ்ம பூதங்கள் சூக்ம பௌத்திகம்ங்கிறத பூதத்தை பற்றி பேசியிருக்கு சூக்ம பௌத்திகத்தை பற்றி ஹிண்ட்டு பண்ணியிருக்கே தவிர நேரடியாக சொல்லலை ஆகையினால நாம் புரிஞ்சுக்கணும் சூக்ஷ்ம பௌத்திகத்தையும் புரிஞ்சுக்கணும் சூக்ம பூதங்களால் உண்டானது சூஷ்ம பௌத்திகம் அப்புறம் என்னாச்சு பூதங்களை மூன்றாவது கண்டம் சொல்லியது அதுல திருவர்தரணம் எப்படி பஞ்சீகரணம் சொல்றோமோ அது மாதிரி திருவர்தரணம் ஆனால் ஸ்தூல இந்த மூணு ஷரீரங்கள்னு புரிஞ்சுக்கணும் மூன்று ஷரீரங்கள் தான் ஸ்தூல பௌத்திகம் அது மாத்திரம் இல்லை நாலாவது கண்டமும் ஸ்தூல பௌதிகத்தில் இருக்கிற சூக்மபூதத்தை தரிசனம் பண்ணு அப்படின்னு சொல்றது ஸ்தூல பௌத்திக வஸ்துக்களில் இருக்கிற சூக்ஷ்மபூதத்தை புரிஞ்சுக்கோ தரிசனம் பண்ணு மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதை வைத்து ஒரு சில திருஷ்டாந்தம் சொன்னார் அந்த திருஷ்டாந்தங்கள் அக்னி ஆதித்ய சந்திர வித்யுத்து சொன்னார் இதை வைத்துக்கொண்டு நீ எல்லாத்தையும் ஊகம் பண்ணி இதுவரைக்கும் தோன்றினது தோன்றி இருக்கிறது தோன்ற போகிறது தெரிஞ்சது தெரியாது எல்லாம் இந்த மூணு தான் இப்படி தான் மகான்கள்லாம் நம்முடைய முன்னோர்கள்லாம் தெரிந்து கொண்டார்கள் இதே திருஷ்டாந்தத்தை வச்சுன்னு தான் சொன்னார்கள் இந்த மூணு விஷயத்தை வைத்துக்கொண்டு தான் எல்லாத்தையும் புரிந்து கொண்டார்கள் நிறம் சொன்ன ஒன்றொன்றுலேயும் இருக்கிற கலரை வச்சு நீ அதை புரிஞ்சுக்கோ எல்லா வஸ்துக்கள்லேயும் இந்த மூன்று அம்சம் இருக்கு நீங்கள் பிராக்கெட்டில் போட்டுக்கணும் எல்லாமே பாஞ்ச பௌத்திகம் சர்வம் பாஞ்ச பௌத்திகம் பஞ்சபூதாத்மகம் எல்லாம் இந்த ஆகாஷ வாயு அக்னி ஜலம் பிருத்திவி அதனால தான் அது ரொம்ப முக்கியமாக நாம் பூஜை பண்ணிட்டே இருக்கோம் ஆகாஷலிங்கம் வாயுலிங்கம் அக்னிலிங்கம் ஜலலிங்கம் பிருத்திவீலிங்கம் சிவனை வந்து அஞ்சு க்ஷேரங்களில் அப்படி வச்சு பூஜை பண்ணுறோம் அந்தந்த ஏரியாவுக்குள்ளே அப்படிலாம் இருக்குது திருநெல்வேலி ஏரியாவுக்குள்ளே பஞ்சபூத க்ஷேத்திரங்கிறான் என்ன இந்த வேலூர் ஏரியாவுக்குள்ளே ஒன்று இருக்குது பஞ்சபூத க்ஷேத்திரங்கள்னு சொல்லிப்பாங்க அதனால் எல்லாம் பஞ்சபூதம் இல்லாத இடம் எது எல்லாமே பஞ்சபௌதிகம் தான் ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணுறாங்க வேற்றாகி வெண்ணாகி நின்றாகி ஒலியே போற்றி நிறைய இருக்குது என்ன ஒரு பாட்டு இருக்கேன் பாறிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி அப்புறம் ஒலியிட அப்புறம் வெளியிடை காற்று வலி எல்லாம் போட்டுக்க வேண்டிதான் மாணிக்க வாச்சகர் அது பாடியிருக்கிறார் இருநிலனாய் தீயும் ஆகி பாட்டெல்லாம் இருக்குது அப்பர் சுவாமில் பாட்டு இருக்குது அப்புறம் அடுத்தது பார்த்தோம் இது வந்து ஆதி பௌத்திக சிருஷ்டி ஆத்தியாத்மிக சிருஷ்டிலையும் இது தான் இருக்குது ஆதி பௌத்திக சிருஷ்டிலையும் இந்த பூத்தத்ரயம் தான் இருக்குது ஆத்தியாத்மிக இந்த பூத்தத்ரயம் தான் அது அழகாக சொன்னார் நாம் பிருத்திவி தத்துவமாகிய அன்னத்திலிருந்து இந்த பிருத்திவி உணவை சாப்பிட்றோம் அந்த உணவுலையும் மூணு இருக்குது ஆகா இந்த திருவிர்கரணம் ஆகிருக்கு அதனால் ஞாயம் வச்சுக்கணும் எல்லா பிருத்திவியில் அக்னியும் ஜலமும் இருக்குது அக்னியில் பிருத்திவியும் ஜலமும் இருக்குது ஜலத்தில் அக்னியும் பிருத்திவியும் இருக்குது அது இல்லாமல் பியூர் அக்னி ப்யூர் பிருத்திவி ப்யூர் ஜலம் ஸ்தூலமாக கிடையாது ஸ்தூலமாக கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை ஆகாரம் போது அந்த மூணு தத்துவம் இருக்குது அந்த மூணு தத்துவத்தில் என்ன ஆகுதுன்னா அன்னமசிதம் த்ரேதா விதியத்தை அது சாப்பிட்றதுல மூணாக பிரிச்சுன்னு விட்டார் நம்ம எல்லாத்துலேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சாப்பிட்றதுல மூணாக இருக்குங்கிறதுக்கு பிரித்து புரிய வைக்கிறார் அவர் நம்ம வயிற்றுக்குள்ள உண்கிற உணவு மூன்று வகையாக இருக்குது ஒன்று எண்ணெய் பதார்த்தங்கள் ஜலம் இன்னொன்று அன்னம் ஆகவே நாம் உண்கிற உணவே மூன்று பூதங்களாகத்தான் இருக்குது அது இது த உணவு புரியும் ஜலம் புரியும் அக்னி எப்படி தேஜஸ்னா எண்ணெயெல்லாம் எப்படி தேஜஸ்ஸுண்ணா எண்ணெயை விட்டால் நெருப்பு என்னது எரியறதே அதை வச்சு நம்ம ஊகம் பண்ணி புரிஞ்சுக்கணும் ஆக அன்னமசித்தம் த்ரேதா விதீயத்தை ஸ்தூல பாகம் வந்து புரீஷம் ஆகிடுறது மத்தியம பாகம் வந்து மாம்சம் ஆயிடுறது நம்ம சாப்பிட்றது இட்லி தோசை மிளகாப்பொடி சாம்பார் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதெல்லாம் என்னாகுதுன்னா மாம்சமாகிறது அதனுடைய சூக்ஷ்மமான பாகம் வந்து என்னாகிறது மனசாகிறது அவர் சொன்னார் அதுக்கு அடுத்தது ஜலம் சாப்பிட்றபோது என்னாகிறது அதனுடைய ஸ்தூல பாகம் மூத்தமாகிறது மத்தியம பாகம் வந்து ரத்தமாகறது சூக்ம பாகம் வந்து பிராணனாகிறது இந்த நெய் முதலான பட்சணங்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால குறிப்பாக நெய் தான் ரொம்ப முக்கியம் நெய் சாப்பிட்றதுனால என்ன ஆகிறதுனா அது அதனுடைய ஸ்தூல பாகம் எலும்பாகவும் மத்தியம பாகம் வந்து மஜ்ஜையாகவும் சங்கராச்சரார் சொல்கிறார் அது ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கார் அவர் இந்த மஜ்ஜாங்கிறதுக்கு ஒரு வார்த்தை போடுறார் அவர் மஜா அஸ்திதா அஸ்தி பச மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது பிடிச்சது என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் என்ன அதனுடைய மஜ்ஜா அடுத்தது என்னதுன்னா ரொம்ப சூக்ஷமான பகுதி தான் நல்லா பேசுறதுக்கு நல்லா பாராயணம் பண்ணுறதுக்கு தொண்டை வத்தாது தொண்டை வத்தாது ஏன்னா காலையிலேருந்துல இப்போலாம் யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக தான் எப்படி படித்தோன்னு காலையில் நாலு மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி ஒம்போதரை மணி வரைக்கும் ஓயாது சொல்லிகிட்டு இருக்கணும் இப்போ அந்த பையனை அதான் பண்ணிட்டு இருக்கான் போகாது இவங்களுக்குலாம் பலம் போகாது சொல்லிக்கின்றே இருக்கணும் விடாமல் ஓதிகின்றே இருக்கணும் வேதம் ஓதிய வேதியர்க்கு ஒரு மழை வேதியர்க்கு அழகு ஓதலும் ஒழுக்கமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதியர்க்கு அழகு ஓதலும் ஒழுக்கமும் ஆகையினால இந்த வாக்குங்கிறது இதனால தான் கிடைக்கிறது ஆனால் என்ன சொல்கிறான்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்களை அதான் அப்படிதான் சொன்னேன் பூய ஏவ மா பகவான் விஜாபயத்து பகவானே பூயா ஏவ கீதையிலேந்து அடிக்கடி வரும் பூய ஏவ மகாபாஹோ ஸ்ணுமே பரமம்ப அவரே சொல்வர் மறுபடியும் நானே உனக்கு சொல்கிறேன் வர் பரம் பூஜ் பிரவ்ஷியாமி ஞானா நாம் ஞானமுத்தமம் திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட எத்தேகம் பிரியமானாய வக்ஷியாமி ஹித உனக்கு நன்மையை அளிக்க வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என் பேர் ரொம்ப பிரியமாக நீ கேட்குற நான் சொல்லித்தரேன் பார் கிருஷ்ணர் கீதையில் இங்கே என்ன ஆகுதுன்னா இவனே என்ன பண்ணுறான் மறுபடியும் சொல்லி கொடுங்கோ எனக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் விஜ்ஞாபயத்து இது இருந்து ஒரு விஷயம் தெரியுது விஜ்ஞாபயத்து அப்படின்னா எனக்கு இன்னும் நல்லா புரியற மாதிரி சொல்லுங்கோ ஞாபகத்துங்கிற வார்த்தையில் எத்தனையோ அர்த்தம் இருக்குது சாஸ்திரத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா சாஸ்திரம் சோதகமாக ஞாபகமா அப்படின்னு ஒரு பெரிய விசாரம் உண்டு சாஸ்திரம் சோதகமா ஞாபகமா ஞாபகம்னா என்ன அர்த்தம் அறிவுறுத்துகிறதா செயல்படுத்துகிறதா சோதகமாக ஞாபகமாக நமக்கு அறிவுறுத்துகிறதா அறிவுறுத்தல்கிற வார்த்தையும் கவனமாக சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு இருக்கிறத தெரிவிக்கிற அறிவிக்கிறதா அல்லது தூண்டுகிறதா ரொம்ப அழகாக சொல்லணும்னா அதான் சொல்லணும் சாஸ்திரங்கள் அறிவிக்கிறதா அல்லது தூண்டுகிறதா செயலில் நம்மை தூண்டுகிறதா அப்படி விசாரம் பண்ணி பெரியவங்க சொல்றாங்க எல்லாமே ஞாபகம் தான் சோதகம் இல்லை ஏன்னா கர்மகாண்டிகள் சோதகம் சோதகம் சொல்றாங்க ஏன்னா தப்பு சொல்றது தோஷம் கிடாது சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹா தர்மத்துக்கு லட்சணம் சொன்ன ஜெய்மினி மகர்ஷி சொன்னார் அதாவது நம்ம எப்ப வேதத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோமோ வேதத்தில் சொல்லி இருக்கிறதெல்லாம் எண்ணம் நமக்கு வரும் நேரடியா வந்து நீ பண்ணலன்னா உன்னை அடிப்பேன் அப்படின்னு ஒண்ணும் சொல்றது இல்லை நமக்கு பயம் வந்து நியாயமான பயம் அது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார்த்தொழில் பாருங்கள் அங்கேயிருக்கு பாருங்கள் பயம் வந்து விடுறது ஐயோ வேதம் சொல்லியிருக்குப்பா வேதம் சொன்னதை நம்ம மீறப்படாது அகரஹ சந்தியாமப்பா சீதா வேதம் கட்டளை இட்ருக்கு வேதம் சொன்னதை மறுக்கு இது பண்ண முடியுமா வாக்கு பெரிய வேத வாக்கோ அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அல்ல வேதத்துக்கிட்ட ஒரு பயம் வேதம்னா அது என்ன அது ஒரு மனிதனாக இல்லை ஆனாலும் அதை ஒரு உயிருள்ள ஒரு கட்டளையிடக்கூடிய ஒரு தெய்வமானு நினைக்கிறோம் வேதத்துக்கு அவ்வளவு மதிப்பு ஆரங்கம் போற்றி ஆரங்கமாக கடவுள் இருக்கார் அவர் தான் சொல்றாரு பண்ணாதே செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் சத்தியம் வத தர்மஞ்சர நம் ஆகும் சமஷ்ணியாத் நஸ்திரிய முப்பேயாத் இந்த மாதிரி விதி வாக்கியங்கள் நிஷேத வாக்கியங்கள் எல்லாம் என்ன பண்றது அறிவிக்கிறதா செயல்படுத்துகிறதான்னு விசாரம் பண்ணுறாங்க அது வந்து அறிவிக்கிறதுன்னு ஜஸ்டிஃபை பண்ணலாம் செயல்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் தப்பு சாதாரணமாக கர்ம ஞாபகம் சோதகஞ்ச அப்படின்னு சொல்லுவோம் ஞாபகம் சும்மா இடையில சொன்ன விஜ்ஞாபகத்து வந்ததுனால ஒரு சாக்கு வச்சுன்னு சொல்கிறேன் அதனால் இதுக்கு அதுக்கு பெரிய சம்பந்தம் கிடையாது இதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் ஞாபகம் சோதகஞ்ச அது ஞாபகமாகவும் இருக்குது சோதகமாகவும் இருக்குது சொர்க்கத்தை பற்றின விஷயத்த சொல்கிற போது ஞாபகம் சொர்க்கஹா அஸ்தி அறிவிக்கிறது அவ்வளோதான் உனக்கு இந்த கண்ணால் தெரிஞ்சுக்க முடியுமா சொர்க்கத்தை நீ பார்க்க முடியாது இப்போது செத்தாக பார்க்கலாம் ஆ என்னால் ஞாபகம் சொர்க்கத்துக்கு போகிறத்துக்கு பூஜை பண்ணுங்கிறது சோதக்கம் உனக்கு சொர்க்கம் இருக்குது சொர்க்கத்தில் போய் சுகமாக இருக்கணும்னு நினச்சியானா இந்த ஹோமத்தை பண்ணு அப்படிங்கிறது அப்போ நாம் அதை செய்கிறோம் அது செய்யறது அது வந்து அதுவும் நீ பண்ணணும்னு சொல்லலை நீ இதெல்லாம் பண்ணினால் நல்லது அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்லும் அது மாத்திரம் இல்லை வேதத்துக்கு வேறு ஒரு அர்த்தம் வச்சுருக்கோம் பிரபு சம்மித்தைன்னு பேர் ராஜா மாதிரி கட்டளை இடறத்துக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கு ஏஷ ஆ தேஷ ஏஷ உ மை ஆர்டர் அப்படின்னு சொல்றதுக்கு வேதத்துக்கு அதிகாரம் வச்சிருக்கோம் நம்ம என்னுடைய கட்டளை ஏஷ ஆதேசா ஏஷ உபதேசிஷத்து அனுசாசனம் ஏவம் உபாசித்தவ்யம் எல்லாம் கட்டளை அதெல்லாம் வந்து நம்மள்கிட்ட முடிஞ்சா பண்றையா கண்ணா அப்படின்லாம் கேட்டு அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயில் நாம் செயல் உனக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கிறது எவ்வளோ சாகரத்துக்குள்ளே எவ்வளோ புண்ணியத்தை நிறையா பண்ண முடியுமா பண்ணிடுங்கிறது ஒல்லும் வகையான் முடிந்தவரையிலும் அறவினை புண்ணிய காரியங்களை ஓவாதே விடாமல் செல்லும் வாயெல்லாம் செயல் எப்படிலாம் பண்ண முடியுமோ பண்ணு பெட்ரிட நாயிட்டியா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோ புண்ணியம் விடாதே நல்ல கை காலோடு சரியா இருந்தியா உடம்பால் பண்ணு வாக்கால் பண்ணு பணத்தால் பண்ணு என்னெல்லாம் முடியுமோ பண்ணு புண்ணியத்தை பண்ணிண்டே இருபகம் சோதக்ச கர்மகாண்டம் அதெல்லாம் நிறைய சொல்லலாம் அதே மாதிரி இங்க வேதாந்தத்தில் மாத்திரம் என்னதுன்னா இங்க சோதகமே கிடையாது நீ அகம் பிரம்மாஸ்மிய பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது தத்துவமசி நீ உண்மையில் பிரம்மமாக இருக்கிறாய் இது ஞாபகம் அறிவிக்கிறது அவ்வளவுதான் நீங்கள் வேதத்தை பிரமாண வேதம் சொல்கிறத உண்மையை எடுத்துக்கிறதுனால உடனே என்ன சொல்கிறோம் அகம் பிரம்மாஸ்மி உபநிஷத்தை என்ன சொல்கிறது தத்துவமசி நான் என்ன சொல்லிவிடுறேன் அகம் பிரம்மாஸ்மி நான் மாத்திரம் பிரம்மன் இல்லை இதம் பிரம்ம நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கும் பிரம்மன் தான் ஆனால் நீங்கள் இல்லை நான் அப்படி இல்லை சுவாமி இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் அது உங்கள் ப்ராப்ளம் நான் வந்து தேகம்தான் நான் வந்து ஜீவனே தகராறுல இருக்குது அப்புறம் பிரம்மனை பற்றி பேசுறது ஆகையனால தேகோகங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இருக்குது சுவாமி அதனால நீங்கள் பாவம் என்னை பார்த்து பிரம்மன்னு சொல்றேன் நீங்கள் ஒத்துண்டா எனக்கு மோட்சம் வேணும்னா நான் என்ன நினைக்கணும் நான் உங்களை பிரம்மனாக நினச்சாதான் எனக்கு மோட்சம் அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் மோட்சம் அடையணும்னா என்ன பண்ணணும் எல்லாரையும் நீங்கள் பிரம்மமா நினைச்சாதான் உங்களுக்கு மோட்சம் அவன் இன்னும் பிரம்மன் ஆகலை நான் பிரம்மன் ஆயிட்டேன் மகா குட்டு கிடைக்கும் ஆக என்னால் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை ஞாபகம் அப்படின்னா வேதம் சொல்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வேர்டை ஞாபகம் வச்சுங்க பூயகா ஏவ விஜாபயத்துவம் விசேஷன ஞாபகத்துவம் நல்லா புரியும்படி எனக்கு இன்னும் இன்னும் அறிவுறுத்துங்கள் இன்னும் எனக்கு அறிவியுங்கள் மேலும் மேலும் எனக்கு தெளிவு ஏற்படும் வரையிலும் அறிவியுங்கள் சொல்லப்போனால் இது மனநரூபம் மாதிரி தான் நிறைய யுக்தி யுக்தியோ யுக்தி யுக்தி பிரதானமான ஸ்ருதியாக இருக்குது கேனேஷிதம் பத்திலெலாம் நீங்கள் ரொம்ப பார்க்க முடியாது கேனோபிரேஷத்து மத்ததுலாம் இது ஒரே யுக்தியோ யுக்தி எத்தனை திருஷ்டாந்தம் எத்தனை எக்ஸாம்பிள் சொல்கிறார் இத்தனை சொல்லியும் நீங்களே ஃபுல்லாக பண்ணிக்கணும் விக்னா பயத்துவம் அதனால்தான் சொன்னேன் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்க வேண்டி இருந்தால் அந்த சிஷ்யன் என்ன அதிகாரி நம்ம சொல்கிறோம் இந்த இந்த உபனிஷத்தில் இருக்கிற திருஷ்டாந்தம் கூட போரலை சுவாமி அப்படின்னா அதுக்கு எத்தனையோ புஸ்தகங்கள்லாம் இருக்குது பிரம்மசூத்திரம் இருக்குது மனநகிரந்தான் நிறைய இருக்குது சித்திக் கிரந்தங்கள் அதெல்லாம் படித்தா தெரியும் சரி இப்போ விஜாபிதம் சொன்ன உடனே மறுபடியும் பாட ஆரம்பிக்கிறார் அவர் ஷஷ்டகண்ட் ஆறாவது கண்டம் ஷஷ்டகா கண்டஹா படிக்கலாம் இதை விளக்கி சொல்கிறார் இப்போ சொன்ன விஷயத்தை விளக்கி சொல்கிறார் என்ன விஷயம் இப்போ படித்தோம் மறந்து போயிடப்படாது மறக்கிறதுனா என்னென்னு பின்னாடி சொல்ல போகிறார் இல்லை அதனால் மறக்கப்படாது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஸ்தூலமான பாகம் என்னாகிறது மத்தியமமான பாகம் என்னாகுறது சூக்ஷமான பாகம் என்னாகுது குடித்த ஜலத்தில் அப்படி எப்படி ஆகுது சாப்பிட்ட எண்ணெயில் பதார்த்தங்களில் நெய்னே வச்சுப்போம் நெய் சாப்பிட்டால் என்ன ஆகுது அதை விளக்கி சொல்கிறார் இதில் ரொம்ப முக்கியம் என்னதுன்னு கேட்டால் அன்னமயகம் ஹிசோம்ய மனஹ ஆ போமய பிராணஹ தேஜோமயி வாக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது மனம் அன்னமயம் பிராணன் ஆப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒடி ரொம்ப நெருக்கமாக இருக்கிற வஸ்து எது இந்த ஜீவனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது எதுன்னா மனசு பிராணன் அதுக்கப்புறம் வாக் முதல்ல மனசு பிராணன் போட்டுக்கணும் ஏன்னா அதுலன்னா மனசே வேலை செய்யுது அதில் பரவாயில்ல பிராணனை போட்டுக்கலாம் மனசை போட்டால் எப்படி போட்டாலும் சரி எனக்கு ரொம்ப இப்படி தோன்றுறது பிராணன் மனசு வாக் இது இதுதான் ரொம்ப அசோசியேட்டடாக இருக்கான் உயிராகிய நான் ரொம்ப சேர்ந்திருக்கிறத இடம் எது மனசு மனசு பிராணன் வாக் சொல்ல வேண்டியிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் வாயை திறந்து சொல்லணுமே ம் அப்படின்னா ஒன்றும் புரியாது வாயை திறந்து சொன்னால் தானே தெரியும் நமக்கு எதாது கஷ்டமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் வாயை திறந்து சொல்லி ஆகணும் வாக்கு வேணும் வாழ்கிறதுக்கு உயிர் பிராணம் இருக்கணும் மனசு எங்கள் இதெல்லாம் சேர்ந்துருக்கு ஆகையினால அதை பற்றி அதுதான் ரொம்ப முக்கியம் அந்நமயகும் ஹி சோம்ய மனஹா ஆ போமய தேஜோம ஈ இதை விளக்கறத்துக்காக அடுத்த கண்டத்துல கருத்துக்களை சொல்றார் படிக்கலாம் தத்ன சோமிய மத்தியமான யோனிமாசீசி தப்பிர் பபவீம அன்னாஷியமான யோனிமாசூ சமுதீசி தன்மனோ சோமிய பீயமானோமா சமுதீசத்தாணோ தேஜ சோமிய அப்பமன யோனிமாசீசி சவத்தீ इति சோமியமன ஆோமய भगवान தெளிவா புரிய வைக்கிறதுக்காக ஒரு திருஷ்டாந்த சொல்றாருங்க பொறுமையா சொல்லிட்டு இருக்காரு நமக்கு தான் அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு பொறுமை இல்லை சோம்ய சோம்ய திரும்ப திரும்ப ஓடியர் ஒன் ஓடியர் சொல்லிக்கின்றே அன்புக்குரியவனே அன்புக்குரியவனே அன்புக்குரியவனே சொல்லிக்கின்றே இருக்கணும் ஆ தத்திர சோமிய இது சோமிய எத்தனை வந்திருக்குன்னு நீங்கள் கணக்கூட போட்டுருக்கலாம் இந்த அத்தியாயத்தில் சோமிய பதம் எத்தனை தடவை வந்திருக்கு என்ன நல்லது அது ஒரு வேல்யூ மறக்கப்படாது விவகாரம் பண்ணுறத நாம் பிரியமாகவே பேசணும்னு அர்த்தம் கோம என்னது பிரியமாக பேசணுங்கிறதுக்காக பிரியத்தை வேற ரூபத்தில பிரியம் இல்லாமையா பேசுறேன் அது சாஸ்திரம் சொல்றது சத்தியம் நூத் சத்தியம் அப்ரியம் பிரியிருத்தம் ஏஷ தர்ம சனாதன உண்மையை சொல்லு பொய் சொல்லாதே அந்த உண்மையை சொல்றபோது அது இன்பம் அன்போட சொல்லு அதாவது அது வேற கண்டிஷன் நெகட்டிவாகவும் போட்டுது அப்ரியமாக சத்தியத்தை சொல்லாதே பிரியமாக சத்தியத்தை சொல்லு அப்ரியமாக சத்தியத்தை சொல்லாது பிரியமாக பேசணுங்கிறதுக்கா பொய்ய சொல்லிவிடாதே எப்படி அழகாக இது சனாதன தர்மம்ங்கிறது சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியஞ்ச நான் அந்ருத்தம் ப்ரூயாத் நான்ருத்தம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹா இது சனாதன தர்மம் எப்போ இருக்கிற ஒரு உயர்ந்த தர்மம் அதனால் மிரட்டுற மாதிரி சொல்லப்படாது அதில் ஹே சோமிய சோமிய தத்னா மத்தியமானஸ்ய தத்னா மத்தியமான தத்னா தத்னால் தயர் ததி ததினி ததினின்னு படிப்போம் சப்த பாடத்தில் அஹ தத்னா மத்தியமானஸ்ய தத்னா தைரை கடையிற அணிமா சம் உதீஷதி சம் உத்ஷதி சமுதீஷதி தர்பிர் தைர கடைஞ்ச நுண்மையான பாகம் மேல வரது தைர கடைற போது இதில் எவ்வளோ அர்த்தத்தை அழகாக வச்சிருக்காரு நுண்மையான பகுதி என்ன பண்றது யிமா சமுதீஷதி மேல வரதான் தயிரை கடைய கடைய கடைய அந்த வெண்ணெய் மேலே வர்றது அது அது நுண்மையான பகுதி சூக்ஷமான பகுதி அது மேலே வர்றது மேலே வருது அதைத்தான் என்ன பண்ணுறோம் காய்ச்சி நெய்யா வச்சுக்கிறோம் தத்து சர்பிகி பவதி சர்பிகிங்கிறது நெய்க்கு இன்னொரு பேர் சமஸ்கிருதத்தில் ஆஜ்யம்னு பேர் கிருதம்னு பேர் சர்பிகின்னு பேர் இன்னும் சில இதெல்லாம் இருக்குது ஆக இந்த ஆஜ்யம் கிருதம் சர்பிஹி ஆஜியம்னு சொன்னால் உருக்கின நெய்க்கு பேர் ஆஜ்யம் தேஜோவா ஆஜ்யம் வேதத்தில் வந்து இந்த ஆஜ்யம் கிருதம்ங்கிறது நிறைய வருது ஆயுர்வை கிருதம் ஆயுரேவா வருந்தே இந்த நெய் சாப்பிட்டா என்னதுன்னா ஆயுசு விருத்தி ஆயுர்வை கிருதம் நம்ம எல்லாம் கொலஸ்ட்ரால் சொல்லி விட்டுருக்கோம் மூளைக்கு அது ரொம்ப நல்லதுங்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு பெரியவங்க சொன்னது ஆயுர்வேதத்து சொல்கிற சொல்லப்பட்டுருக்கு அதனால தான் நெய் விடாமல் சாப்பாடு நெய் வந்து ஒரு சுத்த சுத்திக்கு காரணமாகவே வச்சுன்னு விட்டோம் அது வந்து பாத்திர சுத்திக்கு நெய் விடணும் அன்ன சுத்திக்கு நெய் விடணும் நிறைய கர்மாக்களுக்கெல்லாம் நெய் தான் சுத்திக்கு ஹேத்தும் அப்போ இந்த சர்ப்பிகி பவத்தின்னு சொன்னதுனால ஆஜியம் கிருத்தம்னு சொன்னால் கெட்டியாக இருக்கிறது உருக்காத நெய்க்கு பேர் கிருதம் உருக்கின நெய்க்கு பேர் ஆஜியம் பொதுவாக ரெண்டுக்கும் பேர் சர்பிகி சர்பிகின்னா நெய் அது உறுக்கினதாகவும் இருக்கலாம் உறுக்காததாகவும் இருக்கலாம் நெய்யை உருக்கி சாப்பிடணும்னு ஒரு விதி சொல்லுவாங்க என்னது மோரை பெருக்கி பாலை குறுக்கி அவ்வளோதான் அத்தனையும் மோரை பெருக்கி பரவாயில்ல மோரை பெருக்கி பாலை குறுக்கி அப்புறம் வந்து நெய்யை உருக்கி சாப்பிட்டா நல்லதும்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மெடிக்கல் சயின்ஸில் மாத்திக்கிட்டே இருக்கான் ஒரு நாளைக்கு அது சரியில்லை கொலஸ்ட்ரால் தேங்காய்ண்ணே கொலஸ்ட்ரால்னாங்க இல்லை இல்லை கொலஸ்ட்ராலை சரி பண்ணுறதுக்கு தேங்காய்ங்கிறான் என்ன சொல்றது மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க வேதம் சொல்லி எடுத்து நம்ம நெய் சாப்பிடுவோம் ரோகி கொதிச்சதும் நெய்யே வைத்தியம் விதித்ததும் நெய்யேன்னா நமக்கும் நெய் ரொம்ப பிடிக்கும் வேதம் வேற நெய் சாப்பிடணும்னு சொல்வது ரொம்ப சௌரியமாக போச்சு சர்ப்பிஹி பவதி ஆனால் ஒன்று அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் சர்ப்பிஹி பவதி அதை சொல்லி இது திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஏவமேவ கலு இப்படி தான் அப்படிங்கிற ஏவமேவ கலு சோம்ய இவ்வாறு அஷ்யமான அன்னஸ்ய மத்தியமான தத்தின சொன்னார் இல்லையா அது மாதிரி அஷ்யமான அன்னஸ் சாப்பாடானது உண்ட உணவானது உண்ட உணவின் நுண்மை பகுதி மேல் நோக்கி வருகிறது சமுதீஷதி நுண்மையான பகுதி மேல் நோக்கி வருகிறது சா சமுதீஷதி தனா பதி அதுதான் மனசாகிறது இனிமேல் உங்களுக்கு புரிஞ்சிடும் குடிக்கிற ஜலமானது அப்பாகும் சோமிய பீயமானானாம் எத்தனை சோமிய பாருங்க அப்பாகம் சோமிய பீயமானானாம் குடிக்கிற அந்த தண்ணி நீரானது அதனுடைய நுண்மையான பகுதி மேலில் வந்து என்னது ச பிராணோ பவதி ஊர்த்வஹா சஹா ஊர்துவஹா சமுதீஷதி ச பிராணா பவதி எது நுண்மையானதோ அது மேல் நோக்கி வருகிறது அதுவே பிராணனாகிறது அதே மாதிரி நெய் தேஜசகா சோம்ய நெய்யை சாப்பிட்டோமானால் அதனுடைய நுண்மையான பகுதி மேலே வருகிறது அது வாக்காகிறது எனவே நீ என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கோ அன்னமயகுங்கி சோமியமனஹா ஆப்போமய பிராணஹா தேஜோமயி வாகித்தி தெரிஞ்சுக்கோ ஆக நீயே ஆத்தியாத்மிகமாக இருக்கக்கூடிய பூதங்கள்லாம் உன்னிடத்துலேயே இருக்குது ஆக நீயும் நீயும்னா இந்த இடத்துல என்ன இவன் அதோட ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறதுனால சொல்கிறது பிராணம் வாக்கு எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் நம்ம பஞ்சபூதம்னு சொன்னாலும் தப்பு இல்லை த்ரி பூதத்ரயம்னு தப்பு இல்லை பூதத்ரயம் சொன்னாலும் பூத பஞ்சகம் பண்ணிக்கணும் நாம் சரி அவ உடனே சொல்கிறேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னா ரொம்ப அப்பா தானே பொறுமையாக சொல்லி தர்றார் இல்லை பூய ஏவமாக பகவான் விஜாபயத்து மறுபடியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படிங்கிற உடனே சொல்கிறார் சரி ஒரு பயிற்சியே தரேங்கிறார் உனக்கு நான் ஒரு பயிற்சி கொடுக்க போகிறேன் அந்த பயிற்சியின் மூலம் நீ அதை தெரிஞ்சுக்கலாம் ஆக மனசுக்கும் அன்னத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் தெரியணும் நிறைய பேருக்கு தெரியல அதனால் எல்லாம் சும்மா இதெல்லாம் சமையலறை மதமுறான் எடுக்க அடுப்பங்கரை ரிலிஜன் கிச்சன் ரிலிஜன் அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஆச்சாரமாக பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்னவோ தோணும் ஆனால் இதெல்லாம் அதுக்கு பிரயோஜனம் இருக்குது நான் அனுபவத்தில் புரிஞ்சு தான் சொல்கிறேன் அதற்கு ஒரு நன்மை பயன் இருக்கத்தான் இருக்கிறது அனுபவிச்சா தான் புரியும் நம்ம நியமமா இருந்து பார்த்தால் வழி அதை புரிஞ்சுக்க முடியாது அண்மையை வெத்திரேக்கம் நியமமா இருந்து பாருங்க பாருங்க உங்க மைண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்புறம் நீங்க எது பாலோ பண்ணுவோம் பண்ணுங்க நியமத்தை கடைபிடிச்சு பார்க்கணும் ஆஹார நியமம் அபரே நியதாக பிராணேஷு கீதையில் பகவான் சொன்னார் நியதாகாரா இந்த உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் ஏன்னா அது மைண்டோடு அவ்வளவு கனெக்டடாக இருக்குது நமக்கு தெரியறதில்ல நமக்கு எத்தனையோ சட்டில் மேடர்லாம் தெரியலை அதுக்காக அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இருக்குதுன்னு புரிஞ்சதுன்னா மனசுக்கு வருத்தமாக இருக்கும் இத்தனை அதை மிஸ் பண்ணிட்டோமேனு நம்ம வந்து இந்த மனசுக்கு எத்தனையோ விதமான அதிருஷ்ட சக்திகள் உபகாரம் நம்ம என்ன சூலமாகவே பார்த்துட்டுருக்கோம் நம்ம நினச்சின்னு இருக்கோம் சூக்மாக பார்க்குறோம்னு நம்ம சரியாக சூக்மமாக பார்க்குறது இல்லை அதிசூக்மமான விஷயங்கள் பலது இருக்குது அதுக்கும் மைண்டுக்கும் ரொம்ப ரிலேஷன் இருக்குது நம்ம அதை வந்து அந்த அந்த மாதிரி முறையான வாழ்க்கையில் இருந்தால் தான் தெரியும் ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாக வேதங்களெல்லாம் ஆச்சாரம் இல்லாதவனை காப்பாற்றாது அந்த மந்திரத்துக்கே சக்தி இருக்காதான் அந்த வேத மந்திரங்களுக்கு பலமே இருக்காதான் இவன் வாழ்க்கை முறையாக இல்லைன்னு சொன்னால் அந்த சொல்கிற வாக்கியங்களுக்கு பலம் போயிடும் சக்தி இருக்காது அதில் ஜாகிரதையாக இருக்கணும் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார் சொல்கிறார் பாருங்கள் அதுலேருந்து பல விஷயம் சுருக்கமாக சொல்கிறார் ஆனால் அதுலேருந்து நம்ம நிறைய எடுத்து புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய மந்திரம் அதாவது இந்த அண்ணம்லாம் சரியா இருந்தால் மனசு நல்லா இருக்கு அன்னம் சரியா கிடைக்கலன்னா மனசு சரியாகிறதில்ல மனசுக்கும் அன்னத்துக்கும் உள்ள கனெக்ஷனை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அன்னம் பிராணன் மனசு மூணுக்கும் உள்ள இந்த அன்னமய குங்ஹி சோம்யமனஹா அப்போமய பிராணஹா தேஜோமயி வாக் இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு அன்மய வெத்திரேக்க அனுபவத்தை கொடுக்கிறார் அப்பாதான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்ன வரப்போகிறதுன்னு சொல்லிவிடுறேன் இப்போ அந்த மந்திரத்தை அப்புறம் படிப்போ நாம் அவர் என்ன பண்ண போகிறார் பையனை பார்த்து சொல்கிறார் நீ பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடாதே பதினஞ்சு நாளைக்கு ஆனால் தண்ணி நல்லா குடிச்சுக்கும் எவ்வளோ நாள் தண்ணி குடி ஆனால் பதினஞ்சு நாளைக்கு சாப்பாடு கிடையாது பதினஞ்சு நாளைக்கு ஏன் வச்சுங்க ஒருவேளையே தகராறுல இருக்கு ஆகல பதினஞ்சு நாளைக்கு நீ சாப்பிட அப்படிங்குறார் தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்கிறார் சாப்பிடப்படாதனா நெய் மாத்திரம் சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்கக்கூடாது அப்புறம் சொல்கிறார் காமம் ஜலம் பிப ஆப்பிப குடிச்சுக்கோ பரவாயில்லை ஏன்னா தண்ணி குடிக்கலன்னா செத்து போயிடுவேன் அதனால் தண்ணி குடிக்கணும் தண்ணி நிறுத்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அதெல்லாம் புரிய வைக்கிறார் அது நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வைக்கிறார் முதல்ல அது இல்லாமல் இருந்து பார் அப்புறம் வந்து பதினஞ்சு நாள் கழித்து வரான் வந்த உடனே கேட்குறான் என்ன என்ன என்ன சொல்லணும் நான் அப்படிங்கிறான் ருக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ சொல் அப்படிங்கிறார் அப்போ உடனே சொல்கிறான் சுவாமி எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்கிறது ஒன்றுமே அப்படிங்கிறான் அப்பா இன்னுமே ஞாபகம் அல்லையே அப்படின் அப்போ அதுக்கு சில உதாரணங்களை சொல்லி புரிய வைக்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் சாப்பிட்டுண்டே வா அப்படிங்கிறார் நாளைக்கு எல்லாம் சாப்பிடு அப்படிங்கிறார் சாப்பிட்டதுக்கு பிறகு கேட்டால் கட கடக்கடான்னு சொல்கிறான் அதுலேருந்து சொல்கிறார் சாப்பாட்டுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு புரியறத அன்னசத்துவே ஸ்மரண சத்வம் அன்ன அபாவே ஸ்மரண அபாவகா தஸ்மாத் ஸ்மரணச காரணம் அன்னம் அப்படி சொல்கிறார் இதான் அது மாதிரி தான் ஜலம் குடிக்கலன்னா செத்து போயிடுவான் ஆகையினால் ஜலம் இல்லைன்னா நீ வாழ்ந்திருக்க முடியாது பிராணனுக்கு காரணம் ஜலம் வாக்கை பற்றி சொல்லலை நம்ம பண்ணிக்கணும் ஏன்னா நினைக்கவே முடியலன்னா என்னத்தை பேசுறது வாயை திறக்கிறது இதுதான் வரப்போகிறது மந்திரத்தை படித்து இதுதான் விஷயம் வரப்போகிற விஷயம் இது தான் இதை நாம் மந்திரத்தை படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோ இதோட இந்த ஏழாவது கண்டத்தோட இந்த என்னது ஜகத்காரண விசாரம் முடிய போகிறது அப்புறம் அப்புறம் வந்து அந்த பிரம்மன் நீதான்னு சொல்ல போகிறார் அது எட்டு சாப்டரில் வரப்போகிறது அந்த பிரம்மம் நீதான் அந்த பிரம்மன் எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிக்காதேன்னு சொல்லி ஐக்கியன்னு சொல்ல போகிறார் அதெல்லாம் அடுத்த கண்டத்துலேருந்து ஆரம்பிக்கும் இதுதான் டெவலப்மெண்ட் நம்ம மந்திரத்தை படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் ஷோடசலுஷா பஞ்சஷாஹா மாஷீ காமமிபாமய விேத்ஸ் माशीहि ஷோடசலோமியுருஷா नपिबतो மாஷீ காமமிபாமய हे சோமிய அன்புரியவனே புருஷா சோடச கலகா புருஷஹானா என்ன அர்த்தம் இந்த மனிதன் அல்லது ஜீவன் ஷோடச கலகா பதினாறு கலைகளை உடையவன் பதினாறு வகையான மனசக்தி பதினாறு வகையான மனசக்தி அது நீங்கள் எல்லாம் என்னென்னா போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் விவரமாக சொல்லலைங்க அதான் பார்க்குற சக்தி கேட்குற சக்தி முகர்ற சக்தி தொட்டுண சக்தி சிந்திக்கிற சக்தி திட்டமிடுற சக்தி அதை செயல்படுத்துகிற சக்தி எத்தனையோ சாமர்த்தியம் இருக்கு இல்லையா கேப்பபிலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா வள்ளுவரே சொல்கிறார் இல்லையா தன் வலியும் மாற்றான் வலியும் வினைவழியும் துணைவலியும் தூக்கிச் செயல் ஒரு காரியம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு சொல்கிறார் ஆ நம்ம சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து பொதுவாக எல்லாருக்கும் உள்ளதை சொல்கிறார் பதினாறு சக்தி உள்ள பதினாறு ஷோடச கலகா புருஷஹா பதினாறு கலைகளை உடையவன் இந்த ஜீவன் புருஷஹா அப்படி சொல்லி நிறுத்திட்டார் ஷோடச கலகா புருஷஹா அதை பின்னால் திரும்பவும் சொல்லுவார் இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கணும் பதினாறு கலைகள் இதை வச்சு ஒரு இது புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சந்திரனை தான் உதாரணமாக வச்சுக்கணும் சந்திரன் வந்து ஒரு ஒரு நாளும் பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கலையை விட்டுண்டு வர்றார் கலையும்பாங்க கலை ஒரு ஒரு கலையை விட்டுண்டே வர்றார் அப்புறம் வந்து அமாவாசை அன்னைக்கு டோட்டலாக கலையே கிடையாது அப்புறம் பழைய எப்படியும் கலை வளர்றது அதனால்தான் சந்திர கலாதரஹா இப்படிலாம் பேர் சந்திரகலாதா அப்போது எதுக்கு சொல்கிறோம் இந்த சந்திரனை வச்சு நீங்கள் அது பூமியோட நிழல் விழருது அதெல்லாம் வேறு விஷயம் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுறது இதை ஒட்டி ஒரு விரதமே இருக்குது நம்ம சாஸ்திரத்தில் சாந்திராயண விரதம்னு பேர் அது வந்து மனசுக்கு பக்குவத்துக்காக வேண்டி கடைப்பிடிக்கிற விரதங்கள் அதுக்கு சாஸ்திரோக்தமான மந்திரோக்தமான விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் பௌர்ணமி அன்னைக்கு சாப்பிட்றதில்ல அன்னைக்கு கொஞ்சம் விரதமாக இருப்பாங்க ஏதோ கொஞ்சம் பேருக்கு சாப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது அது தயிர் சாப்பிடணும் அவள் சாப்பிடணும் என்னெல்லாம் கணக்கெல்லாம் இருக்குது அதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த முதல் நாள் வந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து பதினஞ்சு கவலம் சாப்பிடுவாங்க பதினஞ்சு வாய் எடுத்து போட்டால் ஒரு வாய் சாப்பிட்றது அவ்வளோதான் ஒரு வாய்க்குள்ளே போய் சாப்பிட்றது கணக்கு அப்படி பதினஞ்சு வாய் சாப்பிட்றது அடுத்த நாள் பதினாலு அப்புறம் பதிமூணு அப்படியே குறைச்சிக்கிண்டே வரும் அப்புறம் அமாவாசை அன்றைக்கி டோட்டலாக கிடையாது அப்புறம் என்ன பண்ணுறது அதுக்கு அன்றைக்கி ஒரு ஹோமம் உண்டு இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த அக்ரிஹோத்திரத்தில் சில இஷ்டிலாம் உண்டு ஸ்பெஷலாக அதெல்லாம் வரும் நல்லாமோ சர்ப்பலி அந்த இது இதுன்னு நிறைய ரிச்சுவல் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்தது கர்மாவோடு சேர்ந்தது இந்த விரதம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அமாவாசைக்கு அப்புறம் என்னதுன்னா ஒரு ஒரு கவலமாக கூட்டிகிட்டு போறது இப்படி ஒரு கணக்கு அதுக்கு பேர் சாந்திராயண விரதம் கிருட்சர சாந்திராயண விரதம் அடிக்கடி நிறைய சர்வ பாப பிராயஷ்டித்தார்த்தம் இந்த பாவங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக இது ஒரு விரதம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விரதம் கிருட்சிர சாந்திராயணாதி அப்படின்னு அடிக்கடி படிக்கிறோம் சாஸ்திரத்தில் இதை பற்றி மனுஸ்மிருதி நல்லா விசேஷமாக சொல்லியிருக்கு பல சாஸ்திரங்களில் இது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இதை இன்றைக்கும் கடைப்பிடிக்கிற ஒரு சிலர் இருக்கிறார்கள் அப்படி ரொம்ப கடைபிடிக்கிறாங்க சொல்ல முடியாது சன்னியாசிகளுக்கெல்லாம் அது கிடையாது அந்த விரதமெல்லாம் பண்ணியிருந்தால் தான் சன்னியாசி விரதமெல்லாம் அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணியிருந்தால் தான் சன்னியாசத்துக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க அது கிரகஸ்தனாக இருந்து சன்னியாசி ஆறு ஆளுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து அது கிடையாது இப்போ அதெல்லாம் நிறைய நியமங்கள் இருக்குது அது போய்ட்டு போடுவோம் இங்கே நமக்கு என்ன விஷயம் தெரியணும் புருஷஹா ஷோடச கலகா பதினாறு வகையான கலைகளை உடையவன் இந்த ஜீவன் அது சொல்லி ஃபுல் ஸ்டார் நிறுத்த என்ன சொல்ற பஞ்சத அகானி மாஷி மா ஆசீஹி சாப்பிடாத பஞ்சதா என்ன பதினைஞ்சு அகானின்னா நாட்கள் பதினைந்து நாட்களுக்கு உணவு உண்ணாதே கட்டளை உணவு உண்ணாது காமம் அபகா பிப இந்த இடத்துல காமம் வந்து அவ்வயம் தித்தியா பக்தி ஏகவச்சனம் போட்டு விடாது காமம்னா காமம் பிப என்னது அடுப்புங்கிறோம் அதுதான் கிரியாபூரகம் கிரியா விசேஷம் காமம் பிப சுகம் ஆஸ்தே காமம் பிப யசேஷ்டம் தண்ணி எவ்வளவு குடிச்சுக்கும் ஜக்கு ஜக்கா குடி தப்பே காமம் அப்ப அப்புறம் அடுத்தது சொல்றார் ஆப்போமயா ஹீ பிராணா ஹீ இல்லை நான் சேர்த்துக்கிறேன் ஆப்போமயா பிராணஹா நீர் பிராணன் நீர்னாலவோ இருக்கு நீர்னுடைய சூக்மபாகம்தானே பிராணனாகிறது படித்தோம் ஆகையினால பிராணன் ஆப்போமயா பிராணஹா ந பிபத்தா விச்சேத்யத்தை தண்ணி குடிக்கல ஆல் அவுட் ஷரீரம் போயிடும் இந்த சரீரத்தை நாம் இழந்துடுவோம் ஆகவே உடலை பாதுகாப்பதற்காக நீர் மட்டும் அருந்து சாலிட் ஃபுட்டு சாப்பிட்டு விடாது திரவமாக ஜூஸ் சாப்பிடலாமா கேட்கக்கூடாது நம்ம அதெல்லாம் கேட்போம் நமக்கு எப்பவுமே இது பண்ண நமக்கு அப்படி வாழ்கிறதில்லை நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வாழ்ந்து உலகத்துக்கு ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் பண்ண போகிறோமா நமக்கு ஏதோ அப்படி ஒரு ஆசை வாழணும்னு ஒரு ஆசை சுவாவமாகவே இருக்குது காமம் அப்பிப பிராண ஆப்போமயா பிராணா ந பிபத்தா அபிபதான்னு அர்த்தம் ந பிபத்தா விச்சேத்யத்தே விச்சேத்ஷத்தேன்னா அர்த்தம் இறந்து விடுவாய் ஆகவே ஜலம் குடிச்சுக்கோங்கிற அவன் என்ன பண்ணான் அப்பா சொன்னதை தப்பாமல் கடைப்பிடிச்சான் நல்ல பிள்ளை அதெல்லாம் நடக்காது சுவாமி வே இந்த தத்துவம் புரியதுக்காக வேண்டி சாப்பிடாமல் இருக்க சொல்கிறீங்களே எனக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதியிருக்கார் ஆசிரமத்தில் நீங்கள் ஏன் வந்து உபவாசத்தோடு இந்த முகாம்களை நடத்தப்படாது அப்படி உபவாசத்தோடு நீங்கள் இந்த முகாம்களை நடத்தினா நானும் கலந்துக்கிறேன் ஏன்னா என்னத்துக்கு இவ்வளவு சாப்பாடு போடுறீங்க என்ன இத்தனை ஐட்டம் வந்து அது இதெல்லாம் போடுறீங்க இது ஆன்மீகமாகிது அப்படின்னு ஒருத்தர் லெட்டர் எழுதியிருக்கார் எனக்கு ஆன்மீக சாதனைகளை செய்வதற்கு எதற்கு இவ்வளவு உணவு கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் லெட்டரே போட்டிருக்கார் அது அப்படியே வச்சுருக்கோம் அதை ஃபாலோ பண்ணலை அவருக்கு பதில் போடலைன்னு நினைக்கிறேன் விட்டுட்டோம் ஃபோட்டோமா போடலையாங்கிறது ஞாபகம் இல்லை எனக்கு அதாவது நினைக்கிறாங்க சில பேர் அப்படிலாம் சொல்கிறதும் உண்டு அது நம்ம டிசிப்ளினாக இருந்துக்கணும் வேண்டான்னு சொன்னால் நம்ம நிறுத்திக்கணுமே தவிர இது பண்ண முடியாது இப்ப நான் நித்திய ஆசிரமத்தில் வந்து இப்படிலாம் நினைச்சு பிரம்மச்சாரியில் வச்சுன்னு வச்சுங்க அவ்வளவுதான் ஓம் தத் சத்து தட்சிணாமூர்த்தி இருப்பார் நானே இருப்பேன்னா சந்தேகம் தான் சஹா பஞ்சத அஹானி நஷ நாஷன்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் இது வந்து அஷு தாத்து பரஸ்மைப்பதி லிட்டு ஆஷ ஆசத்துஹூ ஆசுஹூ அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அதனால் நாசன்னு போட்டிருக்கேன்னு படிக்காதீங்க ந ஆஷ சஹ பஞ்சத அஹானி ந ஆஷ சாப்பிடலை அசஹ ஏனம் உபசசாதை ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டார் நான் தான் மெதுவாக சொல்கிறேன் அவர் டக் டக்குன்னு முடிச்சுட்டார் அவன் பஞ்ச பஞ்ச பதிஞ்சு நாளைக்கு சாப்பிடாதேன்னு சொன்னார் சரின்ட்டான் தண்ணி வேணால் குடிச்சுக்கோன்னார் போயாச்சு போகிறார் போகிற சீரியல் மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது திரும்ப வந்துட்டான்ப்பா சீக்கிரம் வந்துவிட்டான் ஏனம் உபசசாத உபசசாதன்னா மறுபடியும் இந்த குருக்கிட்ட வந்த சங்கராச்சாரிய சோழர் சுச்ரூஷையாங்கிறார் ரொம்ப அழகான வார்த்தைப்படுறார் கேட்க ஆசையோடு உண்மையை தெரிஞ்சிக்கணுங்கிற ஆசையோடு திரும்பவும் வந்தான் என்ன தான் அப்பாவை நமக்கு டீச் பண்ண விரும்புகிறார் அதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு வந்தான் சுஸ்ரூஷையா உபசசாத மறுபடியும் வந்து அப்பாவை அப்பா கிட்ட வந்தான் கிம் பிரவீமி போஹோ இதில் ஒரு விஷயம் இருக்குது சஹ பஞ்சதானி நாசாத ஹைனமுபசாத வீமிச்சோமியயூகம்ஷீ சனீதி சோவாச்சி சாஹா ஹைனமு ம்வீமி சோமிய யஜுகும்ஷி சாமான சோவாச்சிமா अहानी न आश அவன் அப்பா சொன்னபடியே பதினைந்து நாள் உணவருந்தாமல் தண்ணீரை மட்டும் அருந்தி கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும் அருந்திக்கொண்டிருந்தான் அந்த பதினைந்து நாட்கள் நிறைவு பெற்ற பிறகு பதினாறாவது நாள் நம்ம போட்டுக்கணும் பதினாறாவது நாள் ஹைனம் உபசசாத ஹ ஏனம் உபசசாத அதுக்கப்புறம் கொஞ்சம் உயிரோடு இருந்தான் அதான் ஆச்சரியம் ஹ ஹன்னா ஆச்சரியார்த்தம் ஹ அதுக்கப்புறமும் பரவாயில்லை அவன் வந்து என்னென்னா இருந்தான்ப்பா ஒன்றும் கழுதில்லை ஏனம் உபசசாத ஏனம் பித்தரம் குரும் உபசசாத அணுகினான் வந்தால் சாஸ்திரத்தில் ஒரு முறை இருக்குது பெரியவங்களை பார்த்தா இந்த வேதம் படிக்கிறவங்கெலாம் முதல்ல என்ன கேட்கணும் நான் என்ன சொல்லணும்னு கேட்கணும் நமஸ்காரம் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் அது ஒரு பழக்கம் அதாவது குருவை நமஸ்காரம் வந்தால் பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்கணும் அவங்க உடனே ஆ இதை சொல்லு எஜே தேன ஹவிஷா இந்த வாக்கியத்துலருந்து சொல்லுங்க நம்ம உடனே எத்தனாவது எஜே தேன அதில் நிறைய இருக்குது அது சொன்ன உடனே அப்படி சொல்லு இதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சர் நிறைய மிஸ் ஆகிடுது பார்த்தா எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வேதம் படிக்கிற காலத்தில் இந்த ஊரில் திருவிழா நடக்கிற போது பெரிய பெரிய பண்டித்தர்கள்லாம் வருவாங்க இவங்க ஒரு ஒருத்தர்ட்டையும் நாங்கள் போய் வேதம் சொல்லிட்டு வரணும் அவங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு வேதம் சொல்ல இப்போ எனக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அதை கேட்டால் அவங்க அவங்கள்ட்ட போகணும் நமஸ்காரம் பண்ணணும் உடனே திரும்பிடக்கூடாது போய்ட்டு வரேன் மாமான்னு வந்துவிடுக்கூடாது அப்புறம் வந்து என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்கணும் அவங்க உடனே சரி உட்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதெல்லாம் சொல்ல சில சமயம் நம்ம வந்து எல்லாம் எங்களுக்கு நிறைய அனுபவம் அதெல்லாம் சொன்னால் புரிய வைக்கிறது கஷ்டம் அதெல்லாம் வந்து வாக்கியம் என்றது எப்படி சொல்கிறோம் எல்லாம் கவனிப்பாங்க அப்புறம் நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவாங்க இப்படி இன்னும் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன குவாலிட்டி எல்லாம் நினச்சி பார்த்தா இந்த பார்த்தா இந்த பையனுக்கு கிடைக்கிற எஜுகேஷன் கூட யாருக்கும் கிடைக்கிற மாதிரி தெரியுது நல்லா தெ படிச்சுருக்கேன் எல்லாம் இன்ஃபார்மல் விளையாட்டாக படிச்சுட்டுருக்கான் எல்லாம் விளையாட்டாக படிச்சுருக்கான் அது ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு அத்தனை ஃபீஸு அதுக்கு அது அது அதுக்கப்புறம் ஒரு அம்மாவும் அப்பாவும் போயிட்டு போய்ட்டு வராங்க காரில் போய் போய் எல்லாம் படுற அவஸ்தையை பார்த்தா அது பார்த்தா என்ன ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் அவஸ்தா ரொம்ப பாஷ் பாஷாக இருக்கிற அவஸ்தை அது அப்புறம் கடைசியில் என்ன பார்ப்புறதோ தெரியல பார்த்தா அவன் எனத்தையோ பண்ணிவிட்டு போயிடுறான் அவனோ அவளோ ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தலையில கையை வச்சுன்னு உட்காந்துக்கிறேன் அப்புறம் வந்து கேட்க வேண்டிதான் ஆச்சரியமா இருக்கு அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன் வந்த உடனே என்ன சொல்லணும்னு கேட்கணும் என்ன சொல்லணும் அவர் உடனே சொல்றாரு ருக்வேதமோ யஜுர்வேதமோ சாம்வேதம் அவன் தான் நாலு பன்னெண்டு வருஷம் போய் படிச்சுட்டு வந்திருக்கானே சர்வான் வேதான் அதித்ய ஆக என்னால் என்ன பண்ணுறார் எது உனக்கு தோன்றுறதோ சொல்லுப்பா நீ எதை சொன்னால் நான் கேட்குறேன் அப்படிங்கிற கிம் பிரவீமி போஹோ அப்படின்னு இத்தி இத்தி கேட்டான் கிம் பிரவீமி போஹோ இவாச்சை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும் இதி உவாச்சை ஹே சோமிய ரிச்சகா யஜூகும்ஷி சாமானி வத பிரவீது எல்லாம் சொல்லலாம் சொல்லுப்பா அவன்கோபாச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது குருநாதா எனக்கு ஒண்ணுமே நினைவுக்கு வரல அப்படியே நான் உங்களை பார்க்கணும்னு வந்தேனே தவிர ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது அப்புறம் அடுத்தது பாருங்க அடுத்த மந்திரத்தை பாருங்க सोम्य எ சோமியமத்தோங்க ஃபோத்தமாரிசி சாத் தின தீத் சோமிய ते एका தே ஷோ கலனா கலா அதிசிஷ்டா சாதா நி அசீதி இன்னொரு தினம் படிப்போம் भाचा, भाचा, अभ्याहितस्य தகும்ப சோமியமாரோத்தரிசி சாத் தினத்தி நகுதகேத் ஏகும் சோமே ஷோடசாண்ட அதி தைத்தரீ வேதா அனுபவசீ அஷாநே விஷயசீதி நான் அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன் நேரம் ஆகிடுத்து என்னுடைய ஒரு உதாரணம் சொல்கிறார் அவர் அதை கேட்குறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கான்னு எனக்கு சந்தேகம் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறார் அவர் நெருப்பு அணைஞ்சு போச்சுன்னாலும் நெருப்பில் வந்து நம்ம எதாவது அது எரியறதுக்கு பொருள் போட்டுருப்போம் எரிபொருளை நிறுத்திட்டோம்னா எரிபொருள் அணைஞ்சிரும் ஆனால் கொஞ்சோண்டு நிற்கும் அதில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் அது எரியும் அது மாதிரி தான் உங்ககிட்ட இப்போ எல்லா சக்தியும் போயிடுத்து ஆனால் கொஞ்சம் சக்தி இருக்குது அந்த சக்தியை விருத்தி பண்ணினா மழைபடி நீ வேதம் சொல்லிடுவே அப்படின்னு உதாரணம் சொல்கிறார் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமவத்யாப்த தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி